வணக்கம் நற்றினை நேயர்களே நாள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொதறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி முப்பத்தி ஒன்று ஒன்று அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. பன்னாட்டு நிதியத்தின் ஐஎம்எப் முதல் பெண் தலைமை பொருளாதார நிபுணராக மைசூரை சார்ந்த கீதா கோபிநாத் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு வங்கதேச அவாமி லீக் கட்சி தலைவர் ஷேக் ஹசீனா பயது 71. நான்காவது முறையாக அந்நாட்டு பிரதமராக பதவியேற்றார் மூன்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய மகளிரணி பொதுச் செயலாளராக அப்சரா ரெட்டி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இனி இன்றைய கேள்விகள் 1. வெளிநாடு வால் இந்தியார் நாளாக எப்பொழுது கொண்டாடப்படுகிறது இரண்டு உலக தமிழ் வர்த்தக சங்கம் சார்பில் உலக தமிழர் திருநாள் விழா எங்கு நடத்தப்படுகிறது 3. கடந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரின் போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாட்டு கோழி குஞ்சி திட்டத்தை அறிவித்தார் இது எந்த சட்டமன்ற விதிப்படி அறிவிக்கப்பட்டது நான்கு சத்தியத்தின் உருவம் காஞ்சி மகா சுவாமி எம்பாடிமெண்ட் ஆப் ட்ரூத் காஞ்சி மகா சுவாமி என்ற நூலை வெளியிட்டவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்